நட்டினை நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக சுண்டல் சக்கரை வள்ளிக்கிழங்கு குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் சுண்டல் ஒரு கப் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு ஒன்று புளி எலிமச்சன் பழசைஸ் உப்பு ருசி கேற்ப தேங்காய் தூள் அரை மூடி வருத்த வேர்க்கடலை ரெண்டு ஸ்பூன் தக்காளி ஒன்று பெரியது சாம்பார் பொடி ஒன்றரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுத்தப்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் வெங்காயத்தூள் ரெண்டு சுட்டிகை எண்ணெய் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் கருவேப்பிலை தேவையான செய்முறை முதல்ல ப்ரிப்பேஷன்லாம் செஞ்சு வச்சிருவோம் இந்த சுண்டல் காராமணியாக இருக்கட்டும் இல்லை நமக்கு வீட்டில் என்ன இருக்கோ அந்த சுண்டல் வந்து ஒரு கப் அளப்பு இல்லை நம்ம வீட்டுக்கு தேவையான அளவு நம்ம வகை வச்சு வச்சிருவோம் அப்பறம் இது புளி வந்து கரைச்சி புளி கரைச்சல் ரெடி பண்ணிடுவோம் சக்கரை வெள்ளிக்கிழங்கு வந்து நமக்கு தேவையான ஷேப்பில் க்யூப்ஸாவோ இல்லை ஸ்கொயர்ஸாவோ எப்படி ரவுண்டாகவோ இது கட் பண்ணி அதையும் வேக வச்சு வச்சுருவோம் தேங்காய் துருவல் வேர்க்கடலை சாம்பார் பொடி தக்காளி இதை நாளையும் போட்டு மிக்சியில் அரைச்சி வச்சிருவோம் இப்போ அரைச்சி வச்சுட்டு இப்போ வந்து ஒரு ஸ்டவ் பாத்திரம் வச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் அந்த புளிக்கரை சொல் ஊற்றிட்டு கூட தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிட்டு இந்த வேக வச்ச சுண்டல் வேக வச்ச சக்கரைவல்லிக்கிழங்கு இதையும் அதில் கலந்துருவோம் இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு கலந்துருவோம் உப்பு கலந்து நல்லா கொதிக்க விடுவோம் புளி கரைசல்ல இந்த புளி ஸ்மெல் ரா ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு கொதிக்க விடுவோம் அந்த பேஸ்ட் அரைச்சிருக்குள்ளே அதையும் இதிலே கலந்துரும் கலந்து நல்லா கொதிக்கணும் நல்லா கொதித்த உடனே ஸ்டவ் பத்த ஒரு பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் நல்லா விட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதும் உளுத்தம் பருப்பு போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பெருங்காயத்தூள் ரெண்டு செட்டிக்கை போட்டு கருவேப்பிலையும் அதிலேயே போட்டு எடுத்து அதை தாளிச்சு இந்த கொதிச்சுருக்க புலிகரைசல்ல கொட்டிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரமான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி சுண்டல் சக்கரை வெள்ளிக்கிழங்கு கொழும்பு தயார் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஒருவகை மீண்டும் சந்திப்போம்